முப்பத்தி ஐந்து கூறினார்கள் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இது சஹி என திருமதியும் கூறுகிறார்கள் இந்த பாடத்தின் கீழ் நிறைய ஹதீஸ்கள் உள்ளன குகை வாசிகளின் ஹதீஸ் ஜுரேஜ் அவர்களின் ஹதீஸ் மற்றும் ஆதரவு வைத்தல் பாடத்தில் இடம்பெற உள்ள அமருபின் அபசா அவர்களின் நீண்ட ஹதீஸ் ஆகியவை பிரபல்யமான ஹதீஸ்களாகும்